அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகவும் அலகி வசல்லம் அவர்கள் கழிப்பிடம் செல்லும் போது நானும் மற்றொரு சிறுவரும் கைத்தடியையும் தண்ணீர் பாத்திரத்தையும் எடுத்துக் கொள்வோம் அவர்கள் தம் தேவையை முடித்துக் கொண்டதும் உழு செய்வதற்காக தண்ணீர்